ிாத்தய தோற்றைக்காணையே ஜமுயாத்தே நம எதியசூய்து மே மத்தம் விமூாஸ்தி நான் நேத்தசீகிருஷ்ணர் இதுக்கு முதல் ஷ்லோகத்துல நான் செஞ்சிருக்கிற இந்த உபதேசத்தை ஸ்ரத்தையோட தோஷம் பார்க்காம எவன் எப்பொழுதும் கடைப்பிடிக்கிறானோ அவன் எல்லா கர்மங்கள்லேருந்தும் கர்மங்களுடைய பலனான சுகதுக்கங்கள்லிருந்தும் பரிபூர்ணமாக விடுபடுகிறான் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அதுக்கு நேர்மாற சொல்கிறார் அதாவது இதை கடைப்பிடிக்கலன்னா என்ன ஆகுங்கிறார் ஏத்வேத்தபியசூயந்தகான்னுருக்கு ஏ தூ அபியசூயந்தகான்னு பிரிக்கணும் அதை து ஆனால் ஏ எவர்கள் யாரு அபியசூயந்தகா என் ரொம்ப குறையெல்லாம் பார்த்துட்டு மே மதம் அனுதிஷ்டந்தி என்னுடைய உபதேசத்தை கடைப்பிடிக்கிறது இல்லையோ தே அவர்களெல்லாம் சர்வஜான விமூடான் தான் அவர்களையெல்லாம் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் எந்த ஞானத்துக்கும் பிரயோஜனம் இல்லை சர்வஜான விமூடான்னு தான் வித்திங்கிற சர்வஜானம்னா என்ன வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அது அடையறதுக்கான வழி என்ன அதை எப்படி அடையணும் பணம் பொருள் சம்பாதிக்கிறதா உலக சுகத்தை அனுபவிக்கிறது நல்ல காரியம் எப்படி பண்ணுறது எப்படி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையான அறிவோ அந்த அறிவெல்லாம் அவர்கள் அடைய முடியாமல் போயிடும் ஏன்னால் பகவான் பண்ணியிருக்கிற உபதேசத்தில் வாழ்க்கையோட குறிக்கோடு நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நன்றாக உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் என் சுய புத்தினால் கண்டுபிடிச்சிப்பேன் எனக்கு ஒன்றும் இந்த உபதேசம் தேவையில்லை அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்காது அடிக்கடி குழப்பங்கள் அதிகமாகிடும் சரியான பாதையில் போக மாட்டோம் நானே ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகிறேன்னு சொல்கிற போது அதில் எவ்வளோ சிக்கல்கள்லாம் வரும் இப்போ அப்படிலாம் சிந்தனைகள்லாம் வர்றது ஏற்கனவே போயின்ட்டுருக்கிற பாதையில் போகக்கூடாது நாமளாக ஒரு புது பாதையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுகிறார்கள் அது வேறு கருத்து அதை பற்றி நான் ரொம்ப விசேஷமாக சொல்லலை இருந்தாலும் ஏற்கனவே போட்டிருக்கிற பாதையில் போகிறது பெரும்பாலான மக்களுக்கு சுலபம் யாரோ ஒரு சிலருக்கு அப்படி அமையலாம் அது அமையறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் ஆகவே ஏற்கனவே சரியான வழி போடப்பட்டிருக்கிறது காலங்காலமாக இந்த உலகத்தில் மனித சமூகம் இருக்குது மனித சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அவ்வப்பொழுது ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளும் காலங்காலமாக சிந்திக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் புரிஞ்சுண்டு போன வாழ்க்கையில் நம்முடைய முயற்சி ஒரு நாளும் வீண் போகாமல் இருக்கும் அதனால தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் என் வார்த்தையில் குறைய கண்டுபிடிச்சு என்னுடைய சொற்களை உபதேசத்தை கடைப்பிடிக்கலேன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த விதமான அறிவோ சரியான செயல்களோ இல்லாமல் அந்த வாழ்க்கைக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை மனித பிறவியை அவர்கள் வீணடித்து விடுகிறார்கள் வித்தி நஷ்டான அச்சேத சகா கடவுள் கொடுத்திருக்கிற அறிவை நமக்கு கிடைச்சிருக்கிற புத்தி சக்தியை வீணாக்கிடுறோம் அதுக்குள்ளே நமக்கு காலம் கடந்துடும் வயதாகிவிடும் பிறகு நமக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதை கடைபிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய பொருள் இதில் இருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா எதிர்மறையில் பகவான் இப்படி பேசுகிறதன் மூலம் நான் சொல்கிற நல்ல விஷயத்தை கேளுங்கோ எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு நான் சொல்கிறத கேளுப்பா நீ நல்லா இருப்ப நீ அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா அப்புறம் உனக்கு வழி சொல்கிறது ரொம்ப கடினமாயிடும் அப்படின்னு ஒரு தாய் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி கீதா மாதா ரூபத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் ஏத்வே